நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் இருந்து விஜயான ஒரு அருமையான அலைஞ்சு திரிஞ்சு வேட்டையாடி ரொம்ப களைப்பா எதுவுமே கிடைக்காம ஒரு மரத்து நிழல்ல படுத்து தூங்கி ஓய்வு எடுத்துட்டு இருந்தது அப்ப அந்த பக்கமா வந்த ஒரு சுண்டலி அந்த சிங்கத்து மேல ஏறி குதிச்சு விளையாடிச்சு நல்ல சிங்கத்தோட தோல் மற்றும் முடி ர மிருதுவா இருந்தனால சி விளையாண்டு அந்த சுண்டலி நல்ல சுவாரசியமா விளையாண்டுட்டு இருந்தது ஆர்வ மிகுதியில விளையாண்டுட்டு இருந்த சுண்டலி கொஞ்சம் அதிகமாவே சிங்கத்து மேல ஏறி குதிச்சிருச்சு மேலும் அது போட்ட சத்தத்துல சிங்கம் முளிச்சுக்குச்சு தன்னுடைய தூக்கம் களைஞ்சு போன வெறுப்புல எழுந்த சிங்கம் தன்னுடைய தூக்கம் களைஞ்சதுக்கு யாரு பொறுப்பு அப்படின்னு பார்த்தா ஒரு சுண்டலி நிக்கிறத பார்த்து அந்த சுண்டலிய கப்புனு பிடிச்சுக்குச்சு ரொம்ப கோபத்தோட சுண்டலிய நசுக்க போகும் போது ஏதாவது ஒரு வகையில உதவிகரமா இருப்பேன் அப்படின்னு சொல்லவும் சிங்கம் அந்த சுண்டலியோட பரிதாபமான குரலை பாத்து ஒரு நிமிஷம் மனசு இறங்குச்சு அதுக்கப்புறம் சத்தம் போட்டு சிரிச்சது ஹட சுண்டலி பயலே உன்னால எனக்கு என்ன உதவி பண்ண முடியும் உன்னோட நிலைமை தெரிஞ்சுதான் பேசுறியா நான் நடந்து போகும் போது தெரியாம உன் மேல மிதிச்சாலே நீ உயிரை விட்டுருவ நீ வந்து எனக்கு உதவி பண்ண போறியா சரி சரி போன பாத்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு இங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி சுண்டலியை இறக்கி விடுச்சு சுண்டலி தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் அப்படின்னு சொல்லி ஒரே ஓட்டமா அங்கிருந்து ஓடிருச்சு ஒரு நாள் மதிய வேலையில அந்த சுண்டலி ஒரு மரத்துல இருந்து விழுந்த ஒரு பழத்தை எடுத்து கடிச்சு அதுல இருக்கக்கூடிய கொட்டைய வெளியில எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தது அந்த நேரத்துல பாத்து என்ன காபாத்துங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு என்னது வழக்கமா இந்த குரலோட கர்ஜனை தானே கேட்டிருக்கோம் இன்னைக்கு அந்த குரல் வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துது அப்படின்னு சொல்லி பாக்கும்போது தான் தெரிஞ்சது அது சிங்கராஜாவோட குரல்ன்னு உடனே அந்த எலி அதிர்ச்சி ஆயிடுச்சு சிங்கராஜாவுக்கே ஆபத்தா வழக்கமா சிங்கராஜா மத்த மிருகங்களுக்கு தானே ஆபத்து வரும் இன்னைக்கு சிங்கராஜாவுக்கே ஆபத்து வந்துருச்சா அப்படின்னு சொல்லி அங்க இருந்து வேகமா ஓடி சிங்கராஜாவுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்க போச்சு போய் பாத்தா அங்க மானுக்காக யாரோ ஒரு வேடன் விரிச்சு வச்சிருந்தா மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருந்தாரு இத பாத்தோட அந்த சுண்டலி பக்கத்துல போய் ராஜா நான் வேணா உங்களுக்கு உதவட்டுமா அப்படின்னு சொல்லவும் சிங்க வந்து வெறுப்பாகி போடா சுண்டலி பயில உன்னால எப்படிரா எனக்கு உதவ முடியும் அப்படின்னு கேட்டுச்சு அப்ப சுண்டலி சொல்லிச்சு என்ன குறைச்சு மதிப்பிடாதீங்க ராஜா இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லி வேக வேகமா அந்த வலைய தன்னுடைய பற்களால கத்தரிச்சு துண்டு துண்டா ஆக்குச்சு இதை பிரமிப்போட பாத்துகிட்டு இருந்த சிங்கம் கொஞ்ச நேரத்துல தான் முழுமையா விடுபட்டதை பாத்து சுண்டலிக்கு நன்றி கூறி சுண்டலி கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு என்ன மன்னிச்சு கூட சுண்டலி பையலே நீ என்னவோ சின்ன பையன் நீ உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நான் நினைச்சுட்டேன் உனக்கு இவ்வளவு திறமை இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சே அப்படின்னு சொல்லி சிங்கராஜா அந்த சுண்டலிய தன்னுடைய நண்பனாக்கிக்கிச்சு